அதுக்குள்ள ஊர்ந்துருச்சு புதுசா இருக்கு பிங்க் சிட்டிங்கிறியா இது எந்த ஊர்ல இருக்குது பேசிக்கோட கீழே இறங்குடா இவன் உட்காந்துகிட்டே எல்லாத்தையும் கேட்பான் சீக்கிரமா இறங்கு ஆஹ் சரி சரி இறங்கிட்டேன் சொல்லுங்க இது எந்த ஊரு எங்க இருக்குது ராஜஸ்தானோட தலைநகரம் வந்து ஜெய்ப்பூர் அந்த ஜெய்ப்பூரோட இன்னொரு பேருதான் பிங்க் சிட்டி ஆனா அதை ஒழுங்கா சொல்ல வேண்டியது என்னமோ ஏதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ராஜஸ்தான் பாளையவன் மாநிலம் சொல்லுவாங்க இந்த ஊர் நம்ம நல்ல அழகா இருக்குது பாக்குறதுக்கு இருக்கு அதெல்லாம் அந்த பக்கமா இருக்கு நமக்கு வந்து நிக்கிறது நல்ல ஒரு தலைநகரத்துல நிக்கிறோம் அதனாலதான் நல்லா குலப்புலம் இருக்குது சரி வா நம்ம போய் இந்த ஊரை சுத்தி சுத்திட்டு வருவோம் என்னமாமா நீ சாதாரணமா சொல்லிவிட்டியா உங்களுக்கு மொழியெல்லாம் தெரியுமா இங்க யாருக்கும் தமிழ் தெரியாது எப்படி போவியோ என்னத்தை பேசுவியாடா போவோம்டா யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லி எல்லாமே நம்ம ஊரதே அவ போய் பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு பாப்பவா என்னவா போங்க உங்களை நம்பி இவ்வளவு சரி வாங்க போய்த்தான் பாப்போம் ஏன் ஜெய்ப்பூர் மகாராஜா ஜெய்சிங் ஓஹோ அப்படியா ஆமா அவரு இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இந்த நகரத்தை வந்து முழுசாவே வந்து எல்லா இடத்துலயும் பிங்க் கலர் அடிச்சு இந்த நகரத்தை வந்து பிங்க் கலர்மா மாத்திட்டாங்க ஏமாமா அந்த ராஜாவுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குமா இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த மகாராஜாக்கள் என்ன பண்ணாங்க அரசாங்கத்துக்கு அவங்க கூட நட்பா இருக்கு அவங்களுக்காக அவங்க அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்வாங்க வேர்ல்ஸ் இளவரசர் ஆல்பர்ட் அவரும் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவங்களும் இந்த ஜெய்ப்பூர் நகரை சுற்றி பாக்கிறதுக்காக வருகை தருவதாக ஒரு தகவல் அனுப்பியிருந்தாங்க அப்ப என்ன பண்ணாரு நம்ம மகாராஜா ராம்சிங் என்ன பண்ணாரு அவங்களை சந்தோஷப்படுத்தணும் ஒரு மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே பிங்க் கலரா மாத்தங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் போட்டார் பார்த்தா அங்கே இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அதாவது அரசாங்க கட்டிடங்கள் எல்லாம் அரசாங்கமே வந்து பிங்க் கலர் அடிச்சிடும் சொந்த வீடு வச்சிருக்கலாம் வீட்டுக்கெல்லாம் அவங்களே வந்து பிங்க் கலர் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டார் ஓட்டோட மக்களுக்கெல்லாம் வேண்டாம் வெறுப்பா இருந்துச்சு இது என்னடா இந்த ராஜா வந்து யாரோ பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு மகாராணி ஒரு ராஜா வராங்கிறதுக்காக நம்ம வீடுகள் அப்படி மாற்ற சொல்றாரு அவங்களுக்கு ஒரு வேண்டா வெறுப்பா இருந்துச்சு இது வந்தாலும் ராஜா சொல்லிட்டு செய்யத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடுகளையும் எல்லா கட்டடங்களையும் வந்து பிங்க் கலர்லாம் மாத்திட்டாங்க அங்கேயிருந்து வேர்ல்ஸ் இளவரசர் ஆல்பர்ட்டும் மகாராணி விக்டோரியாவும் வந்து இறங்குறாங்க இறங்கி வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த ஊரு பூரா ஒரே பிங்க் கலராக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் மெதுவாக விசாரிச்சாங்க என்ன எந்த ஊரில் எல்லாரும் இப்படி பிரியலாம் அப்போ தான் ராஜா சொன்னாரு இல்லைங்க இது முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது நீங்க வர்றீங்கிறதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு இது பண்ணினேன் அதாவது பிங்க் நிறம் அப்படிங்கறது வந்து விருந்தோம்பலுக்கான ஒரு நிறம் அதாவது வர்றவங்களை வரவேற்கிறதுக்கான ஒரு நிறம் தான் வந்து இந்த பிங்க் நிறம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் அவர் வந்து எடுத்து சொன்னாரு இதை கேட்டோன்னு அந்த ராஜாவுக்கும் அந்த மகாராணிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதுல இருந்தே அந்த ஊருக்கு வந்து வேறே பிங்க் சிட்டி அப்படின்னு ஆகி ஆடா இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஒரு கதை இருக்கா இது என்னமாம் இங்கே உங்களோ பெரிய கட்டணமா இருக்குது இது என்னது இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்கு பேரு சிட்டி பேலஸ் அப்படின்னு பேர்றா அந்த ராஜாக்களால் கட்டப்பட்ட இந்த பாரம்பரிய சின்னந்த இந்த சிட்டி பேலஸ் இதுல வந்து முன்னாடி இருக்கு பத்தியா அந்த வரவேற்பு மண்டபம் இதுக்கு பேரு முபாரக் மஹால் அப்படின்னு பேரு இது வந்து ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு அரண்மனையா இருந்துச்சு இப்ப இதை என்ன ஒரு அருங்காட்சியகமா மாத்திட்டாங்க இது உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள்லாம் இருக்கும் சரிவா உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் மாமா இது ரொம்ப பெரிதா இருக்கும் போலயே மாமா இதுக்குள்ள போனா வரது லேட் போல இருக்குது நீங்க வந்துட்டு உள்ள பெரிய வாடா போய் பார்த்தா தாடா நீர்த்தா வெளியில முடியும் வா உள்ள போய் தெரியும் ராஜா காலத்துல அந்த குடும்பத்துல இருந்தவங்க பயன்படுத்தின அணிகலன்கள் இதெல்லாம் அந்த பக்கம் பனாரஸ் கட்டுப்புற இது எங்கேயாரு இந்த சால்வைகள்லாம் இருக்கு பாரு இதுக்கு வந்து புஷ்மினா சால்வை அப்படின்னு பேரு இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தின அணிகலன்களும் ஆடைகளும் கேட்குது சரி வா அந்த எந்த பக்கம் போய் பாப்போம் வாட்டே எங்கப்பா இது என்னவா இவ்வளவு பெரிய கத்தி கப்படா துப்பாக்கி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன பார்த்தாலே பயமா இருக்குதே மாமா ஆமாடா இதெல்லாம் அந்த காலத்துல அந்த ராஜாவோட அந்த இராணுவ வீரர்கள் அவங்க எல்லாம் எடுத்து பயன்படுத்தின போர் துப்பாக்கிகள் கை துப்பாக்கி இந்த பாரு பீரங்கி இருக்கு பெருங்கிட்டு அந்த பத்தியா இது வந்து சங்கிலி கவச ஆடை இதெல்லாம் முழுக்க முழுக்க சங்கிலியால இருக்குது ஆமாடா இதெல்லாம் போட்டுக்கிட்டுதேன் சண்டைக்கு போவாங்க அந்த காலத்துல ஏன்னா மேல கத்தி ஈத்தி பட்டாலும் உடம்புல வெட்டுப்படாம இருக்கும்ல வந்து வெள்ள கலர்ல இருக்கு யானையோட தந்த இருக்கு பத்தியா அதுல வந்து பிடி பண்ணி இந்த வாழ சுருக்க தடை வச்சிருப்பாங்க யாரு மேல பட்டாச்சுன்னா லேசா பட்டாலே போதும் அந்த விஷம் உள்ள போய் அவங்க செத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் உண்டு இதே என்னமாம் பைய பங்க விட்டுருக்காங்க ஆஹ் இது வந்து வெடி மருந்து பையிட அதுக்குள்ள வந்து வெடி மருந்து நிரப்பி வச்சு இதை வந்து எதிரிகள் மேல தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரியான கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற அதுக்கு ஒரு பேருனா அவ்வளவுதான் அப்ப குட்டினா என்ன என்ன சொல்ற பேரா தானே அது மாதிரி இந்த மகாலுக்கு பேரு ஹவா மகான் பேரு இது வந்து மணற்பாறை கட்டடக்கலை அது என்னமாமா அதாவது மணர் பாறையிலேயே அந்த காலத்துல ஒரு கட்டடக்கலையில வந்து செஞ்சிருக்கிறாங்க இந்த கட்டடத்தை அதனால உயரம் பத்தி எவ்வளவு இருக்குதுன்னு அப்படியே அஞ்சு மாடி இருக்குது இதுல எவ்வளவு ஜன்னல் இருக்கும் ஒரு குத்து மதிப்பா சொல்லி என்ன ஒரு ஆயிரம் ஜன்னல் இருக்குமாம் ஆஹ் பரவாயில்ல பக்கத்து நெறிங்க வந்துட்ட தொள்ளாயிரத்தி ஜன்னல் இந்த பில்டிங் குள்ளா இருக்குது அப்படியே இவ்வளவு ஜன்னல் எல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஒரு கலை நுணுக்கத்தோட பண்ணதுடா இதெல்லாம் வந்து சம்பளத்துக்காக வேலை வக்கிறது கிடையாது அந்த பேர் வந்து நிலைக்கணுங்கிறதுக்காக ராஜாக்கள் அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுல வந்து இரவு நேரத்தில் வந்து இங்கே விளக்க ஏற்றி வச்சான்னு வச்சுக்க இந்த மாளிகை ஃபுல்லா விளக்கெறியும் வெளியிலேருந்து பார்த்தா ஜக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அவ்வளவு அழகா நல்லா ஜொலிக்கும் இத கட்டின ஒரு பேரு லால் சந்த் குஸ்தா அப்படிங்கிற ஒரு பிரபல கட்டிடக்கலை நிபுணர் அவர் வந்து இத கட்டினார் இது பொதுவா எதுக்காக இந்த ஜன்னல் வச்சு கட்டினாங்கன்னா அதாவது அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த ஜன்னல் வழிய வீதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கும் ஏன்னா போலாம் நிறைய இரவு நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள்லாம் வீதியில் நடந்து போய்கிட்டே செஞ்சுக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அங்கிருந்து அவங்க ரசிக்கணுங்கிறதுக்காகவும் அங்கே அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஜன்னல் வச்சு கட்டியிருக்கிறாங்க ஒரு வரலாற்று உண்மை அப்படியா மாமா அவங்களும் அந்த காலத்துல வந்து பெண்கள் எல்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்திருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் சரி அதுக்காக இந்த மாதிரி வேறுபாடு பண்ணிருக்கா போல சரி விடு எல்லாத்துக்கு கேள்வி கேட்டு நம்ம இந்த கதையை முடிக்கிறது சரிவா அந்த அடுத்தத போய் பார்ப்போம் இது என்னமாமா பெரிய ஏரி இருக்கு ஏரிக்கு நடுவுல ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க இதுக்கு என்ன பேரு இதுக்கு பேரு ஜல்மஹால் அப்படின்னு போயிடுறாரு ஜலமகால் சொல்லுவாங்க ஜலம்னா தண்ணி இல்ல ஜலமகால் தண்ணிக்கு நடுவுல இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு பேரு இதுக்கு இன்னொரு பேரு வந்து வாட்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பையனாங்க இந்த தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் உக்காந்து இருக்கு நல்லா குளுமையா இருக்கும் ஆனா எல்லாமே நல்லா பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் விட்டுட்டு போவே மனசு இல்ல நீங்க வாட்டிக்கு விரும்ப கூட்டி போய்கிட்டே இருக்கிற சரி சரிப்பா இன்னும் அடுத்தத போய் பாக்கணும் இல்ல பாரு இங்கிட்டு வந்து பாரு இது என்னமாம் அதுவாப்பா நிறைய பறவைகளா இருக்குமா ஒரே சவுண்டா இருக்குது ஆஹ் இதுக்கு பேரு ஸ்மிருதி வேன் அப்படின்னு பேரு இது ஒரு காடு இந்த காட்டுல வந்து நிறைய பறவைகள் இருக்கும் அதனால வந்து பறவைகளின் சரணாலயம் அப்படின்னு சொல்றது இங்கே போய்கிட்டே இருக்க நம்ம மேல ஒரு பறவை வந்து உக்காரு பத்தியா சரி சரி அந்த கேமரா விடுற ஒரு போட்டோ எடுக்கா எங்கமாமா கேமரா இப்ப எல்லாமே போன் தான்தாங்க ஒரு செல்பி எடுப்போம் ரெண்டு பேரும் வந்து நிலுவாமா நல்ல ஒரு பறவை வந்துச்சுன்னா சொல்லுமா சகப்பா அவர்களதுங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கோ ஆஹ் நல்லா இருக்கும் சூப்பரா வந்துருச்சு என்ன வேணா பறவை எல்லாம் பறக்கவே மாட்டேங்குது உட்காந்துக்குது இங்கே நிறைய பேரு மனிதர்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த பறவைகளுக்கெல்லாம் பழகி போச்சு சரி வருவாங்க போவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஊடே இது வந்து வரும் அதனால இதை பத்தி நம்ம ஒண்ணு பயப்பட நம்ம அதுகளுக்கும் ஒரு ஆசையா இருக்கும் போல நம்மள பார்த்தோடனே அப்படினாருக்கு என்ன புதுசா புதுசா என்ன சொல்றியா அதுக்கு பேருக்கடா நானா பேர் வச்சேன் அந்த காலத்துல வச்சே பேருக்குலாம் பண்ணா மீனா படிக்குளம் பேரு இது வந்து அம்பர்கோட்டை இந்த பாரு அந்த கோட்டைக்கு பக்கத்துலதான் இருக்காது அம்பர்கோட்டை கோட்டைக்கு பக்கத்துல இந்த குளம் கட்டி இருக்கிறாங்க இதை வந்து ஊரடங்கு பாத்துட்டு போனோம்னு வச்சுக்க வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டோம் பத்தியா எவ்வளவு வாலத்துல எவ்வளவு இதுவா கட்டி இருக்கிறாங்க இது வந்து பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இதுல எட்டு மாடி அடுக்கு இந்த பாரு படிக்கட்டிருக்கு பத்தியா எட்டு மாடி உயரம் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆழத்துல இருக்குது இது வந்து இந்த படிக்கட்டு நம்ம வடிக்கட்டு மாதிரி வித்தியாசமா இருக்குல இந்த படிக்கட்டு எல்லாம் இருக்குது பாரு ஆமா ஆமா நல்ல வித்தியாசமா இருக்குது பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்குமாமா அதாவது இந்த குளத்துல வந்து அப்ப அதிகமா வரும்ல இந்த வர தண்ணியை சேமிச்சு வைக்கிறது அப்புறம் இதுல வந்து நீந்துருது அப்புறம் இங்க வந்து ஓய்வு எடுத்து நம்ம வந்து சாயந்தர நேரத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது பார்க் மாதிரி வச்சுருந்தா இப்பதான் தண்ணி எல்லாம் வரண்டு போய் கிடக்குது ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த கட்டிட கலைகள் வந்து இன்னமும் அழியாம அப்படியே இருக்கு இதுதான் இந்த ஜெய்ப்பூரோட சிறப்பு பரவாயில்லா இவ்வளவு தூரம் வந்தாலும் இல்ல நல்லா கண்ணுக்கு அழகா இருக்கு சரி கிளம்புவோம் சரி வாடா ட்ரெயின் புக் பண்ணிருந்தேன் அது வந்திருக்கும் நேரம் டைம் ஆச்சு சரிவான புடிச்சா தான் ஊருக்கு வச்சிடலாம் சரிவான கிளம்புவோம் சரி மாமா சீக்கிரம் வாங்க போவோம்